நானும் நபி செல்லாகும் செல்லும் அவர்களும் குகையில் இருந்தபொழுது இணை வைப்போரின் கால்களை நான் பார்த்தேன் அவர்கள் எங்களின் மேல் இருந்தார்கள் இறைதூதர் அவர்களே அவர்களில் ஒருவர் தன் காலுக்கு கீழே குனிந்து பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் என்று நான் கூறினேன் அபு பக்ரே நாம் இருவர்தான் என உங்கள் எண்ணமா அல்லாஹ் நம் இருவருடன் மூன்றாவது நபராக இருக்கின்றான் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஆறு ஆறு முஸ்லிம் இரண்டு